பாடம் என்பது இமாமுக்கும் மக்களுக்கும் இடையே சுவர் அல்லது திரை இருக்கலாமா உனக்கும் இமாமுக்கும் இடையே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தாலும் அவரை பின்பற்றி தொழுவதில் தவறில்லை என்று ஹசன் அல் பசரி குறிப்பிட்டார்கள் இமாமுடைய செவியில் விழுமானால் இருவருக்கிடையே சுவரோ நடைபாதையோ இருந்தாலும் பின்பற்றலாம் என்று அபோமிஜில கூறுகின்றார்கள்